இப்போ இந்த கலத்துல அடுத்த மற்ற பிராஞ்சிகளை பத்தி பேசறப்ப போறீங்க சரி இப்போ நாங்கனீரிங்க வள்ளி இருக்கு பக்கத்துல உள்ள நாங்கனீரிலே ஊளியங்கள் எப்படி பரவப்பட்டது எப்படி கொண்டு செல்லப்பட்டன்னு சொல்லுச்சுடலாம் நாங்கனீரிலே ஜபமணி என்று சொல்லப்படுகிற ஒருவர் ஸ்தம்பிக்குட்டார் சரி அவர் ஸ்தம்பிக்குட்டறாரு அவர் ஏற்கனவே மாம்சனுடைய உறவினர்து அவருக்கு சோமில இருந்து கேள்விப்பட்டோம் ஆனா என்ன சோ என்ன அவ்வளவு வரமா தெரியாது சரி. ஒரு நாள் ஜபம் மணி கொண்டிருக்கும் போது கடவுள் பேசுனாருக்குறேன் போது அப்படி மனவெல்லா விட்டால் கால இழக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு நீங்க போய் சொல்லிட்டு வரணும் வெளிப்படுத்தின வெளிப்படுத்தல பெற்று கொண்டாங்க போனோம் அங்க அவருக்கு என்ன அவருக்கு வந்து காலில் எலும்புரிக்க நோயின்னு ஒரு நோய் ஆஹ் அதுல வந்து ஒரு பருமாறி வரும் அப்புறம் அது ரொம்ப ஒரு சங்கடப்படுத்தும் அடுத்து உடையும் போது உள்ள இருந்து ஒரு எலும்பும் அதோட சேர்ந்தது அப்படியே உடைஞ்சு வெளியே வரும் பொண்ணும் வழியாகி படுக்கையில இருந்த படுக்கையில இருந்தார் மருத்துவர்கள் யாரும் செய்யலாம் அப்படின்னு ஆயிட்ட அப்ப அப்படி இருக்கும்போது போய் சிரிச்சு அப்புறம் அவங்க பாட்டி அம்மா அப்பா மற்ற எல்லாம் இருந்தாங்க அவங்ககிட்ட அப்படியே காரியங்களும் சொன்னோம் ஆனா அவரு இப்போ அடுத்த பத்தாம் கிளாஸ் படிச்சிட்டு இருந்தாரு அப்ப படிச்சு மூத்த மகன் அதனால அவருக்கு ஆமா என்ன கிடையாது ரெண்டு ரெண்டு தந்தும் உண்டு இப்படி இருக்கும்போது குடும்பத்தை ஆதரிக்கணும் வந்து அவர்களுக்கு ரொம்ப கஷ்டம் அப்ப இப்படி சொன்னால மனப்பூர்வமா எல்லாருமே அவங்க நல்ல சோகமா இருந்த போது கடவுளை கூடியும் கடவுளை ஆசிர்வாதி கேட்டும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க அப்படியே ஜெபம் பண்ணி அவரு அப்புறம் ஆலயத்துக்கு வந்தார் மகிழ்ச்சி புறத்துல கொஞ்சம் உடலுக்கு அவர் வந்து ஒரு கடவுள் சந்திகளை அங்கே ரெட்சி கொடுத்தாருக்கு நானம் பெற்று பெற்று கடவுள் சின்ன வயசுல அவருக்கு கடவுடைய சுத்தம் அதாரு சோமம் இவருக்கு சோகமான கேள்விப்பட்டவர்களும் ஆச்சரியமா பெரிய ஒரு எல்லாமும் மருத்துவர்கள் பார்த்து சோகமா கடவுடைய சுத்த கொடுக்கும்போது சோமாவது அது ஒரு விசேஷமான காரணம் தான் சொல்லி அதுல ஒண்ணு ரெண்டு பேரும் ஒரு கூட இவருடைய இவருக்கு நடந்த அற்புதத்தையும் சொன்ன வார்த்தைகளையும் கேட்டு மகிழ்ச்சி ராமன்ட்டு ஒருவரு அந்த சேர்ந்தவர் பக்தி உள்ளவர்கள் ஒரு வியாதி ரெண்டு பேரும் கிளாஸ்மேட் மாதிரி தான் அந்த முழு வச்சு அப்படி காலில் ஓட்டவருந்து பெரிய கஷ்டம் அப்படி இருக்க அவரு கூட இந்த ஜோகி ஜானகி ராமன் மகிழ்ச்சி போவா வரும்போதும் கும்பிட்டுதான் வருவாரு தள்ளில முட்டி முட்டி அப்படியெல்லாம் கடவுளை பார்த்து மாதிரி அவ்வளவு பக்தியா இருந்தார் அவர் இருந்தாரு அவர் அவருடைய பக்தர்கள் தீரமாயிட்டாரு இவரு பக்கம் இயசுவை பற்றி பாடுறது அவர் அவர் சாமி பற்றி பாடுறது வீட்டுக்குள்ள அம்மாவுக்கு தலைவலியாயிட்டு அடிப்படையில ரெண்டு பேரும் பண்றாங்க அப்படின்னு இப்போ அந்த கோதண்டா இவருக்கு ஏதாவது காசு கொடுக்கணும் காசு கார் பிறகு மாதிரி அவரு தான் குடும்பத்தை பண்றாரு அப்போ அவரு சொல்லிட்டாரு வாரம் நீ கும்பிட்டுறதா கடவுளா இருந்தா அவரு வந்து தரிசனம் கொடுக்கணும் கோதன்டராம ஜாலிகிராம அப்படி இல்ல அப்படின்னா அடுத்த வாரத்துக்கு வந்து நீ போக கூடாது ஒண்ணு மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டாரு அப்ப அவர் அந்த வாரம் கோயிலுக்கு வந்து சொன்னாரு அதுக்குள்ளையான கடவுளா இருந்தா எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னாரு சரி ப்ரேயர் பண்ணுவோம் அவருக்கு என்ன மரமாற்றம் ஏற்படுதோ சொல்லி இருக்கிற வாரம் நானும் பாக்குறேன் கூட பாக்குறேன் அப்படின்னு ஆரம்பிச்சவர்தான் வந்தாரு அவரு அந்த ஆறாவதுல இருக்கும் போது மகிழ்ச்சி வரத்துக்கு வந்தாரு அவர் ஜோ பண்ணி கூட மூணு பேரும் ஆயிட்டாங்க வந்து அந்த ஆறாம இருக்கும்போது அந்த மெசேஜ் வந்து அவரை தொட்டு கரமருந்திய மனிதனாயிருந்தோம் அறிவில்லாத மனிதன் அழிந்து போகிறவங்களுக்கு ஒப்பா இருக்கிறார் என்ன அந்த வசனம் அவர தொட்டிருக்கு அப்பவே அவரு வாழ்க்கையில ஒப்பு கொடுத்த ஆயிட்டாரு திருப்பி முடிஞ்ச உடனே அவருக்கு ஜெவன் அவ ஜ ஜம் பண்ணும்போது பசு தாய் பெற்றுட்டாரு முதல் அவரு எல்லாமே தாய் பெற்று அண்ணா இவரே புறப்பட்டு கோயில் போடுற மாதிரி அவ்வளவு தீவிரம் ஆயிட்டாரு அண்ணனை கூப்பிட்டு வந்தாரு இப்போ மூணு பேர் ஆயிட்டாங்க ஜமணி கூட சேர்ந்து மூணு பேரா சேர்ந்து வர்றாங்க ஆமா இப்படி இருந்துகிட்டே இருக்கும்போது அங்க நம்பினு ஒரு இடம் இருக்கு வந்து நம்பியா அந்த உலகநாதம் அப்படின்ட்டு ஒரு வாலிபன் படிச்சுட்டு இருக்கும் போது அவரும் அவரும் ஒரு நாள் உங்க பயிலுக்கு வந்து பாக்குறாரு அப்படின்னு சொல்லி அவரும் கூட விட்டாரு வந்து அவருமே யோசிச்சு சேர்த்து அவரும் நடவடிக்கை பிள்ளையாக ஆயிட்டாரு நாலு பேர் நாலு பேர் ஆயிட்டாங்க இப்படி வந்து மகிழ்ச்சி பத்திரிக்கை வந்துட்டு இருக்கிறாங்க வந்து ஆறாவது கலந்துக்கிறாங்க இப்படி இருக்கிற போது சந்தரன் கோயில் பக்கம் தொடர்சாமியாபுரம் ஒரு ஊர் இருக்கு இங்க ராஜ சுந்தரி ஒருவர் இங்க நெல்லை மாவட்டத்தில் நாங்கநேரி பகுதியில் சர்வே டிபார்ட்மெண்ட் பாக்கிறாரு அப்ப அவரும் எங்க நாங்கநேர்ல ரூம் போட்டு தாங்கிட்டு அப்படியே அந்த வேலை பாக்குறாரு பாக்குறதுனால இவங்க கூட கொஞ்சம் கொஞ்சம் பழக்கம் அப்பறம் இவங்க கூட்டி ஜபம் பண்ணுவாங்க அங்க வந்துடுவாரு இப்படி இப்படி இருந்தா அப்ப அவரும் வந்தாரு அப்ப அவருக்கு அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்து இப்போ அஞ்சு பேரும் கடவுட பிள்ளை ஆயிட்டாங்க அப்ப ரொம்ப தூரத்துக்கு வர்றது கஷ்டம் பலர் வரலாம் அப்படின்னா நாங்குநேர்லயே ஒரு ஆரம்பிக்கணும் அப்படிங்கற ஒரு ஐடியா போட்டு முதலாவது கடவுள்ன்வன்சம்சம் செய்த எங்களுக்கு அந்த ஊருக்கு அப்ப போறதுக்கு நாற்பது பேசாதான் பஸ் டிக்கெட் நாற்பது பேசா கிடையாது அப்படிதான் நடந்த போனோம் நடந்து நடந்து போவோம் அப்ப பிள்ளை சாப்பாடு இல்லாத காலங்களும் தொடர்ச்சியா சாப்பாடு இல்லாத காலங்களோட பஸ் இல்ல காசு நடந்து போய் சேர்ந்தோம் சேர்ந்து அப்போ கூட்டி வச்சு ஆலோசனை கொடுத்து இப்படி செய்ய கடவுள் இப்படி சொல்லிருக்கிறாரு அப்ப ஜபம் பண்ணி முடிக்கும் போது கடவுள் ஒரு காரியம் உணர்த்தினாரு அதாவது உங்கள உங்களிடத்தில் இருக்கிறது குடுங்கள் இப்ப அவ்வளவு பேருக்கும் ஆத்மீகாரம் சரியான அப்போ அவங்க எல்லாம் சேர்ந்து ஆளுக்கு இருபத்தஞ்சு ரூபா போட்டு நூறு ரூபாய் அவங்க அப்போ இருபத்தஞ்சு ஆமா அப்போ நூறு ரூபாய் கொடுத்தாங்க அப்போ அந்த நூறு ரூபாய வச்சு அந்த இப்போ பத்து மைதானம் ஒன்று கிடைக்கிறது கல்யாணம் அதுக்கு அப்புறம் அப்படி இப்படி ஒவ்வொன்றுக்கும் வால் அது இது ஸ்பீக்கர் செட்டு எல்லாத்துக்குமே ஐந்து ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு கொடுத்து பதினெட்டு பவுண்டரை கூப்பிட்டு வந்து கன்வெஷன் நடக்குது கன்வெஷன் கன்வென்ஷன் நடத்தணும் நடக்கிறதுக்காக ஏற்பாடு எல்லாம் பண்ணியாச்சு பண்ணியாச்சுன்னா இப்போ வரவங்க தங்குறதுக்கு அப்புறம் வர்ற மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் இதுக்கு என்ன பண்றது அப்ப ஜோ பண்ணணும் மற்றது எல்லாம் அட்வான்ஸ் போட்டு அப்படி இருக்கும்போது பாம்பேல மார்க் சொல்லி ஒரு அவருடைய வந்திருந்தார் முன் வேற செய்ய முன்னகி அவர் வந்திருந்தாரு அவர் ஊர் நங்குநேரி பக்கத்துல ஒரு ஊர் நாலு காலம் பண்ணு சொல்லுவாங்க அந்த ஊர் அவருக்கு அப்ப அங்கே அவருக்கு ஒரு ஒரு களம் உண்டு உண்டு இருக்கும்போது இவருங்க வந்து இரண்டு நேரம் பேசிக்கிட்டோம் தியோம பேர் கடவுள் வாங்க பண்ணணும் வேற என்ன மக்கள் பண்ற யாரு அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் மார்க்க அவர்களுடைய அண்ணன் மூத்த அண்ணன் ஒரு மாதிரி மறுபடியும் அவரு இவங்க மத மாதிரி இருக்கிறாங்க தாய் மரம் வெளியாருங்க கரெக்டா பண்ணி சாயங்காலங்கிறார் அப்படி இருக்கும் போது இவர உடனே பார்த்தா நாங்க ஒரு வீடு வாடகை எடுத்து அங்க அம்மா தங்க கொண்டு வந்துடணும் கேட்டார் கூப்பிட்டு வாங்க அப்ப எங்க அம்மா ஆஹ் நெல் நெல் அரைச்சி ஒரேன் ஏற்பாடு பண்ற கன்வென்சன் நடந்தது கன்வென்சன் நடந்து முடிஞ்ச பிறகு நாம சபை ஆரம்பிக்கணும் சபையை ஆரம்பிக்க வீடு ஒன்னு எடுத்து அந்த அம்மாவும் இருக்காங்க அதுல வந்து சபை பவுண்டா அவ்வளவு தங்கிட்டாங்க நாங்க வந்த போனவங்களா அதில் தங்கிட்ட பெரிய வீடு எல்லாம் முடிஞ்சது முடிஞ்ச பிறகு சபை ஆரம்பிக்கிறக்கு வீடு இடம் வேணுமே அப்படின்னு வரும்போது நம்ம ஜனி வாசுக்கு தெரிஞ்ச ஒரு ரைஸ்மல் ஓனர் அவரு பிராமின் பிராமின்னா தருவாருன்னு தர முடியாது அந்த மார்க்குக்கும் அவரு கட்சி அடிப்படையாரு அதனால போய் பேசினாங்க பேசி அதுல சபைய ஆரம்பிச்சு நடந்து பெரிய பெரிய சபையாக மாறி இப்படி இருக்கும்போது அந்த பக்கத்துல இன்னொரு ஓடி இருக்கிற அவரு பரிசுத்தரா விசுவாசிக்காதாரு சிவாசில இருந்து பிரிஞ்சு வந்து அப்படியே ஒரு மீட்டிங் நடத்திட்டு இருக்கு பேரு ஆசிர்வாதம் பக்கத்து வருகாரு அப்ப அவரு நம்ம உருவாக்குற சபை ஆரம்பிக்க போறோம் ஏன்னா பேசிக்காடு தெரிஞ்ச உடனே அவரு ஜோ பண்ணிருக்க அண்டுவரையே இந்த சபை வரக்கூடாது நான் இதுல பரம்பரையா இருக்கிறேன் அதனால இவரு அது வரைக்கும் சாப்பிட மாட்டேன் பாசம் இருப்பேன் அப்படின்ட்டு அவரு பாசை நமக்கு தெரியாது அதனால நான் தான் என்னுடைய சபையை வேலை எங்க ஆரம்பிக்க போறேன் அதனால அவனை நாங்க இருந்து மாத்திடுறேன் சபையை வருவா இங்க அப்படின்னு சொன்னாரு அப்படியே நாம அந்த இருந்து ஒரு ஒரு சில அவர் அங்க இருந்து எல்லாம் விட்டுட்டு ஒரு விவசாயம் பண்ணுறாருன்னு அப்படி கேள்விப்பட்டோம் ஆமா இப்படி இந்த சபை இப்படியே வளர்ச்சி அடைஞ்சு வந்துட்டே இருக்கு மக்கள் பிறகு நாங்கள் இருக்கும்போது தான் கற்று சொன்னாரு இந்த நாங்க இருக்கு மேற்கே இந்த ஏர்வாடி ரோடு ஒரு மெயின் ரோடு இருக்கு திருநெல்வேலி ரோட் அந்த ரோ அந்த பக்கத்தில் ஒரு பிளாட் இருக்கு அதை நீங்கள் வாங்கணும் வாங்கி அதெல்லாம் அரையட்டணும் அதில் மஞ்சவளம் பக்கத்தில் ஒரு ரோடு இருக்கு கொஞ்சம் மற்ற தேவையாக இருக்குது மற்றபத்தின் ஜதி கலவரம் ஆடவர் அடிக்கடி தகராறு தரா சாதாரண தகராறு இல்ல நைட்ல யார் மந்திராங்களோ தலைவர் எந்த ஒரு பெருமைத்தான் அவங்க மஞ்சள் இவங்கிடுவாங்க பெரிய கலவரம் கேட்டங்க ரெண்டு ஊருக்காரர்களும் ரட்சி ஓடுறதுக்கும் இந்த கலவரங்கள் மாறுறதுக்கும் அது இதுவாக இருக்கும் அதுக்கு தீர்மானிச்சிருக்கிறாங்க அப்ப அந்த இடத்த பார்வையிட்டோம் அதுமா உடனே இடம் இடந்து உரம் போடுற இடம் எல்லாம் இடமா இடந்து நம்ம குறைஞ்ச வரைக்கும் ஒரு முக்கால் ஏக்கர் எழுபத்தஞ்சு சென்ட் எண்பது சென்ட்கிட்ட ஒரு பெரிய பிளாட் அதில் வாங்கிவிடு வாங்கிட்டு ஒரு நாளாக வந்தது அதுல இருக்கும் பெரிய ஆலயம் கட்டி அங்கே இப்போ கடவுள் ஆறா நடக்குது வர்றாங்க பல மக்கள் வர்றாங்க சந்தி அங்க ரெட்சி நடந்துட்டு இருக்குது கடவுள் கிராமம் அங்கே பயிற்சிப்படுது அப்புறம் இந்த ஜோ மணி தான் அது அவரை பாஸ் ஆகி அவர் இருக்கிற ஒளித்துக்கு கொடுத்தாரில் அவருடைய தியாகம் அவருடைய தியாகத்துல தான் அந்த ஆலயம் கட்டப்பட்டது அந்த ரொம்ப பிரயாசப்பட்டு அவர் ஒரு பெரிய ஆலயம் கெட்டப்பட்டு காமங்களும் நல்லா இருக்கும் ஏன்னா அப்புறம் அந்த ஊர்காரங்களும் பலரும் ஆராய்ச்சி கடவுள் ஆராய்ச்சிக்கிறாங்க அவனுடைய காமம் அங்கே அவர் மூலமாக மகிமைப்படுது மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறது இப்போ நா பக்கத்து ஊர் வெளியூர் பக்கத்துல ஆரல் வயம் மொழியில வெளியூர்ல காரியங்கள் இருக்குதான் சொல்லியூர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஆவியானிருக்கும் போது ஒரு தேவத்துண போட்டார் ஒரு நே கிரீட்டிங் ஒண்ணு என் கையில் கொடுத்துட்டு போட்டாரு நான் அந்த அதுல கண்ணம் அந்த தரிசனத்திலே அது கிரீட்டிங்ஸ் உடைச்சு பாத்துறேன் அது மே அது ஒரு கார்டு இருக்கு கார்டு எடுத்து பார்த்து கார்டுல நல்லா நாங்க கொஞ்சம் கொஞ்சம் என்ன ரொம்ப மினி ரொம்ப வரமையாக்கி வருமான வருமானம் கிழங்க குறைஞ்சி அப்படி இப்படி எல்லாம் ஆயிடுச்சி அப்புறம் வந்துட்டு கடைசியில எழுபத்தி ரெண்டு நடந்தது எழுபத்தி மூணு நடந்தது எழுபத்தி வருஷத்துல கடைசியில் அப்புறம் அந்த அந்த எழுபத்தி நாலு வருஷத்துல மரசி அப்போ ரெண்டு கிலோ கிழங்கு வாமோ ஒரு கிலோ விட்டு கொடுத்து விட்டுரு அந்த ஒரு நேரமும் ரெண்டு மாதிரி சாப்பாடு ஏன்னா வந்து இப்படி நடந்து போயிட்டு வந்தது அப்ப இருபத்தி நாலாவது வருஷம் முடியுது கடைசன் ஆளாகுது அப்போ நாளைக்கு மக்கள் ஒரு வாங்கி அவங்களுக்கு வேற ஒண்ணு கொடுக்கற ஒண்ணு கிடையாது ஒரு நாலு கிலோ கிழங்கு வாங்கி ஒரு ஆளு பதிவா காசு கட்டி போனாலும் அவர் தந்துட்டு போயிடுவார் ரெண்டு கிலோ வச்சிருப்பாரு சாக்கவரி போட்டு போயிடுவார் அப்புறம் அன்றைக்கு நாலு கிலோ வேணும்னு நாலஞ்சு கிலோ வேணும்னு தந்துட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் மறுபடியும் அவரை காணல யாரோ ஒரு ஆளுங்க நம்ம கற்றுட்டு போன மாதிரி தான் அப்படிதான் புத்தரம் இருக்க காலத்தில் நம்ம சொந்து காசில்ட்டி போ அப்படி ஒரு ஏற்பாடு பண்ணி இருக்காரு அப்போ அதுக்கு ஒரு கலந்து வாங்கிட்டு வர்ற போயிட்டு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாரு அப்புறம் விவசாயங்கார என்ன தாலி கால இருந்து ஒரு நீங்க ஆகுது தகவல் கொண்டு போட பேச முடியாது முடிய அப்போ புது வருஷத்துல செய்தி கொடுக்குற ஒரு வசனம் மாத்திரம் சொல்லி இருக்கிறாரு நான் உனக்கு முன்னாக சென்று கோணங்க ஆனவே சரியா அந்த வசனத்தை மேற்கொண்டு வசனம் எடுக்க செய்தியை தியானிக்க செய்தி மருந்து பண்ண முடியல கடகை ஒன்றும் பயன் பண்ண முடியல அப்படியே விருப்பம் பாப்பா ஒன்றும் பண்ண முடியல பார்த்தா சமிக்க முடியாது அப்படி வரும்போது சாயங்காலம் வந்தாச்சு இவர் கிழங்க வைக்கணும் கிழங்க வைக்கணும் இப்போ தீப்பட்டி பாக்குறாரு ஒரு குச்சிதான் கிடக்கல ஒரு எனக்கு கிழங்கு வாங்கிட்டு வந்த அப்போ கிழங்கு வாங்கிகிட்டு வச்சிருக்கு கருப்பட்டியும் வாங்கிருக்கு சூழ் வாங்கிருக்கு போதும் இருக்குது இப்போ எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு டய்டா இருக்குன்னா சரி ஒரு கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது அப்ப சரின்னு சொல்லிட்டு கதவலை சென்னெல்லாம் அடைச்சிட்டு சென்னெல்லாம் அடைச்சிட்டு அந்த சின்ன ஒரு மண்ணு லைட் அது திரியை எப்படி இருந்து கண்ணாடி கிடையாது அச்சிட்டு அதுல ஒத்துச்சிடணும் பழையபடிய ஒரு எண்ணம் எங்க விழுதுன்னு பாப்போம் பழையபடியா தேடுறேன் அது தேடுற அது பாதி அந்த மருந்துல பாதி கிடைஞ்சு பாதி அறிஞ்சிருக்குது பாதி அறியா ஒரு குச்சி பாதி குச்சி பாதி பாதி மருந்து அடைச்சிட்டு பழமொழி திரி வச்சுட்டு ரொம்ப கிட்ட வச்சு கையில கையில ஒரு டக்கர் பிடிச்சது கையில பிடிச்சது திரியில பிடிச்சது திரியில பிடிச்சா போதும் கையில பிடிக்கிறது அப்புறம் அத தண்ணி போட்டு குடிச்சிட்டு அப்புறம் இந்த கிழங்கெல்லாம் வச்சு காப்பி எல்லாம் போட்டு நைட்டுல ப்ளேட் பிள்ளை இருக்கு ஆழிச்சு வருவாங்கல்ல எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு ஒரு சின்ன ஓட்ட பற்றமா சொல்லிட்டு அதேதான் நடக்குது நடக்குது மூணு நாள் அதை அணைக்காமலே அப்படி வச்சிருந்தேன் அப்ப இந்த தீப்பட்டி தீக்குச்சி இல்லனொடனே ஒரு பைசா இப்ப குச்சி கொடுப்பாங்க தீக்குச்சி ஒரு பைசா கிடைத்த போதுமே அப்படின்னு நல்லா கிடைக்கிறதால ஒரு பெருக்கி எடுத்து பாக்குறாங்க ஒரு பைசா தொலைக்கிற நம்ம வாழ்க்கை இல்ல டெய்லி ஒரு பத்து பைசா கிடைக்கிற பெரிய காரணம் இல்ல அப்போ கூட்டி எடுத்து பாத்த நிலையில பத்தகங்க ரொம்ப நாள் அப்படியே வச்சு பாதுகாச்சிருந்தேன் அதுதான் ஏராளம் எனக்கு தெரியாது அவர் அந்த ரூம்பு உள்ள அனுப்பிச்சு நானும் மெய் கால டேபிள் எல்லாம் போட்டுட்டு டேபிள் பின்னாலேயே உட்கார்ந்துருக்கான் உட்காந்து ஒண்ணும் பண்ண முடியாது சாயங்காலம் ஒரு அஞ்சு மணி ஆசை போயிட்டு காத்து வாங்கிட்டு உள்ள இருக்கிறதுனால கஷ்டமா இருக்கு போல துப்பகுளத்தில் போய் கை கால் மொத்தலாம் கழிவுச்சு வரும் நேசம் போகிறேன் போயிட்டு காமௌண்ட் ரூட்டு அந்த ஆலை படியாற்றுக்கலாம் அந்த ரூ ரெண்டு பகுதியும் தேவ ஊர் நிற்கிறாங்க ஆலை காமன் ரூட்டில் அப்போ புது வருஷத்துக்கு வர்ற மக்கள் ரீஷன் போல அப்படின்னு சீரியஸ் இடத்துல அடிக்கடி தேர்தல் பாக்குறதுனால அப்படி பார்த்துட்டு அங்க போனா அங்க வரிசு போடும்போது அப்படிதான் இருக்கு ஆசீர் மாசியும் தேர்தல் வச்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சு அங்க வெளியுள்ள பணி விட்டு இறங்குற அங்க கொஞ்சம் பேய் கூட நிக்கிது வரண்டா போடுறது போட நான் எங்க போடும் அங்க போய் நிக்குது முன்னாடி இங்கதான் வருவாங்க அங்கதான் வருவான் அப்போ அங்க போறேன் போறேன்னா அப்படியே புறம் போறதுனா வரும் தண்ணி போகறது தக்க பொழுது இறங்கி தண்ணி கூட அsuite clocks bijvoorbeeld, cues gamermers Hospital HD வ convert existentialist consurai glucose benim dividends gdyby அன்று நாம் mouth Tylνο record julads zat Christopher ampl需要 照真 credit 듯 அன்று neighborhoodspersonalzagıyor?? facult wszystrences as Igació improve Потом sharedenen <Sum> 아� Beij vrai소� pawnCHótіе af Bil nutritional creativeudныu hot ev blade loquesご馇 .cansteeaslerinien venus proposingед RAMA andenu, estarais major Parngasai göra kenn nosotrosட specagers担 أن bearsarespace picked Är dismantle chocolate. adequaatage ποajes 좋아s. spat gi இắngité careард Details illustrate vaz sighs enhernne già enницы향in oll differential world fees 얘는负 톤 Somehow nellositol food,区usingan l üzere жetful模 stär clinic Где i'll personalize 만든dev நோக்கி வருஷம் பயம் ஒண்ணும் இல்ல பயம் என்ன சுத்தி நிற்கிறேன் நிக்கிறாங்க நான் அப்படியே மேல பாக்குறேன் மேல பாத்து சுட்டுறேன் என்னோட மூடு அக்கி குழந்தை போச்சு திருச்சிரி தாக்குமார் பிரசுத்தாயிருப்பாங்க அங்கே இருந்தாலும் நல்லா போகுது மூணுக்கும் அப்படி அம்பு மாதிரி போச்சு அப்படி படுத்த காய்ச்சி கம்மி மாதிரி மூணு போய் அது கிட்ட போல தான் அது மறைஞ்சி விட்டுருக்கு அதனால சரியில்லை நீலி பாய்ச்சி மாதிரி அங்கே போகிற மாதிரி அங்கே வரைக்கும் கோயிலுக்கு கொண்டு விடுற வரைக்கும் பக்கம் வந்தாங்க விட்டாச்சு அப்புறம் தலைமையே இதுல சாப்படியா இந்த வருஷம் திட்டம் போட்டு அதை பயமுறுத்தலாம் பார்த்தான் சொன்னேன் அதை தப்பா அதை போயிட்டு போற உட்காந்துருக்கிறேன் அவளுக்கு அதுதான் எனக்கு ஒண்ணு பண்ண முடியாது அப்போ அவருக்கு பக்கத்துல ஒரு பாட்டு எடுத்து பாடச்து ரொம்ப எல்லாரும் திரும்பிட்டு நான் தலையிலேதான் போராடி எடுக்கிறேன் சொல்ல முடியல கரெக்டா சரியா பன்னிரண்டு மணி கழிஞ்சு வருஷம் பறந்தது டபார் தலை ஆவியாக்கு அப்படி மதமா இருந்து அதே தேவார் எழுபத்தஞ்சு மறுபடியும் காடு கொண்டு வர வெற்றி வெற்றி வெற்றி அப்படி அப்படியே நிறைக்கு யாராவது அப்படி எல்லாம் போராட்ட ஆவிலையும் அத்துமாவிய சரீரத்திலையும் போராட்டம் போராட்டம் பார்த்தேன் போராடி வெற்றி பெற்று அப்படி கூடிய நிறுவனத்தரம்பிச்சு இருக்கும்போது கன்னியாகுமரி தடை செய்ய ஒரு குறி சொல்ற ஊழியக்காரர்களை அதனால அநேக ஊழியர்கள் அநேக மனந்திரங்கள் தடை செய்யப்பட்டிருக்கு மார்க்கத்தன தூசி விலகி அதனால அந்த ஆவி ஒரு நாள் கட்டணும் அவன் என்னோடைய மறுபடி பிறந்தவன் மனைவி என்று ரசிக்கப்படல விசாரிச்சு கூட்டிட்டு போகணும் அவன் வீட்டுல அதுக்கப்புறம் அந்த மிஷின் காம்பூர்ட்ல ஆர் ரவுண்ட் மிஷின் காம்பூர்ல ஒரு வீட்டுல ஒரு ஜப கூட்டம் நடக்கு அந்த கூட்டத்துல நீங்க போகும் போனா அந்த பொம்பளை அங்க வருவான் அந்த ஆவிய கட்ட சொல்லுவான் கட்டி அந்த ஊழியான கைப்பற்றிக்கொடுக்கும் போராட அப்ப போயிடும் நடந்த போயிருந்த அங்க போனா பாசிமன் ஒரு ஆண்டு இருக்காரு இருக்கிறாரா அப்படி ஒரு ஆள் உண்டாலும் கையமாட்டோம் சிவதானம் கமெண்ட்டா இருக்கா சிவதானம் உங்களுக்கு என்ன உறவு இல்லாமல் மில் ஒட்டுபடி கூட்டிட்டு யாரையா எந்த ஒண்ணு தெரியாதீங்க அப்படியா உங்களை பற்றிட்டு வெளிப்படுத்திட்டு இருக்கேன் தெரிஞ்சுட்டு அப்போனால எங்க வீட்டு அம்மாவுக்கு ஆலோசனை கொடுக்கணும் ஐயா வாங்க கட்டாய் போட்டு ஆரம்பிதலீவ் வாங்கிட்டு வந்துட்டார் அப்போ சொன்னோம் அப்புறம் இப்படி உங்க வீட்டு அம்மாவுக்கு ஆலோசனை திரும்ப மிஷின் காம்பவுண்ட்ல ஒரு கூட்டம் நடக்கலாம இன்னைக்கு நடக்கலாம் சிவகங்கை நல்ல அப்படின்னா அந்த கூட்டத்துக்கு இங்க கூட்டிட்டு போடும் அப்ப சரி விடுறாரு அப்ப அவட்ட வேற எனக்கு அதை எல்லாம் சொல்ல ஆமா அப்படி சொல்லிட்டு சரி அங்க போவோம் அப்படி கூட்டிட்டு போய் அப்புறம் விட்டு போனோம் அந்த மாதிரி சொல்ல ஏமா ஏற்றுக் கொடுல்ல குழந்தை தருந்தையும் தருவாரு ஏற்றுக் கொண்டு வர தருவாரு கடையில் கொண்டு வர கேட்கணும் கடையில என்ன கொடுக்குறதாலும் சரியாது அதுல அவருக்கு சொந்த மாதிரி கிடக்காரு யார கிடையாது கொண்டு போகும் என்ன என்ன சொன்னா மட்டும் காசுதான் தருவாங்க அப்படி சொன்னா அது ஒரு சரியா சேலை போட்டு ஏன்னா அவங்க பாக்க முடியல இருக்க அவரை பார்க்க முடியும் சரியா நான் என்ன ஏற்றுக்கொடுறேன் வரணும் சரியா நீங்க ஆரம்பி நான் வந்துடுறேன் பெ நடத்தே இருப்ப இவங்க வீட்டுக்காரரு சாப்பாடு தான் கொடுப்பாங்க ஏன் அப்படின்னா அந்த வீட்டிற்கு ஆரம்பத்தை சோம அந்த கூன்ற நாள் இருக்கிற வீட்டை வீட்டுக்கார ஒரு ஆசனம் நடத்தணும் அநேக வார்த்தை சொல்லணும் அவரு சிஎஸ்எவ்ல முக்கியமான ஆளுங்க அப்போ நேரம் பிரசனம் பண்ணுவாங்க பிரசம் பண்ணிட்டு போவாங்க காணி கொடுப்பாரு சாப்பாடு கொடுப்பாரு ஆளுகள் கூட யாராவது நடத்தியிருக்கு அந்த சிஎஸ்எவ் ரொம்ப அப்போ ஞானசானத்தை பற்றி யாரும் பேசக்கூடாது இல்ல பேசணும் ஐயா நான் ஞானம் எடுத்தாச்சு வேற பேசணும் இப்போ அந்த யாராவது பழைய பாசங்களும் தெரியுங்களா தூட மாட்டாங்கன்னு வேற எதாவது பேசிட்டு போவாங்க பேசிட்டு போவாங்க ரெண்டு வீடு நிறைய ஒரு ஆறடி அகலத்துல ஒரு இருபது அடி ஒரு சின்ன வீடு அந்த பக்கம் பெண்கள் அந்த பக்கம் ஆண்கள் பெண்களும் இருப்பாங்க பாசனத்தை பார்த்து இருப்பாரு ராகி அறிஞ்சி உடனே எல்லாரும் ஒன்றாகிருவாங்க ஒண்ணுங்கள் எல்லாம் பொம்மளை வந்து ரெண்டு பண்ற அவங்க கடவுள் ஜோம் பண்ணுவான் பட்டா எல்லாமே அவதான் செய்தி சொல்றதுக்கு யாரும் இருந்தா ரெண்டு பேரும் இருந்தா பாசிங்க செய்தி கொடுத்துருக்கலாம் கூட நடத்துறதே அவதான் அப்ப அப்படி நடந்துட்டு இருந்தது நாங்க பேருந்து கொடுத்துருக்கோம் அதுக்கு சாட்சி கொடுத்தோம் நாங்க சாட்சி கொடுத்தாரு அவர் இப்படி ரெண்டு பேரும் பத்திரம் வந்திருக்காங்க பேர் சொன்னி கூப்பிட்டாங்க வீட்டுல வீட்டு மூலம் குழந்தைகள் ஆலோசனை தான் அந்த பயங்க விட்ட மகசை கொண்டாங்க பெரிய ஆசை கேட்கப்பட்டாங்க அப்படி ஆழ்ந்த கேட்டுக்கொண்டாங்க மாரலாம் ஒரு கூட்டம் எங்களை கூட்டிட்டு வீட்டுக்கார பே நாங்களும்பட்சி சாட்சாங்க அப்ப அவர் வீட்டுக்காரயந்து போய் பேசணும் சொல்லி இல்லையா தென்னாங்க இருந்து போறோம் அப்படி இருந்தோம் அந்த கூட்டத்தை வெற்றி கடவுளை என்ன சொன்னார் பொழுது கூட்டம் அந்த பொம்பளை அருந்து கேட்டோம் பயப்பே வீட்டுல வரும்போதே துக்கத்துல வந்துருக்க நான் காடுறேன் அப்படின்னு சொல்லி திருத்தி போடுவா அப்படியே ஆளுக்கெல்லாம் கேட்கல போட்டு பாதிப்புகள் நிறைய வாய்ப்பு பையனா வந்தாங்க எல்லாரும் கட்டு நிறைய வர மாட்டேங்கிறான்னு அப்படி ஆளுவா அப்படின்னு சொன்னது சரி அப்போ நீங்க என் அருவீங்களா தொடர்ந்து என்ன பண்றோம் அதுல அது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டு அம்மா தான் இந்த விஷயம் பெற்றுக்குறாங்க அதுல கொஞ்சம் யாரு செய்யுது அப்புறம் நாங்கள் அடுத்த வாரம் போடுறோம் அடுத்த வாரம் போறோன்னா இந்த ஒழுங்குமுறையில மாத்திரி நல்ல டங்கன்னு குதிக்குது அந்நிய வாசம் ஒன்றும் கிடையாது சரியான கிடையாது அந்த பொம்பளை நல்லா தெரிய ஆடுற தங்களை ஆடுவாங்க அந்த அம்மா வரலாம் யாருமே ஆவி விடாது அப்போ அதெல்லாம் படிக்கிற கூடாது ஆணு எல்லாம் முன்னாடுவீங்க பெண்கள் பின்னாறவிங்க அப்படின்னு சொன்னால் சரி விச்சாசி அது சொன்ன பெண்கள் எல்லாம் சொன்னாலும் பின்னாறு போட்டாங்க அப்படின்னு அந்த அம்மா அதை கிடையாது சரி நாங்கள் வந்தவுடன் லேட் பண்ணிட்டு லேட் பண்ணி பின்னாறதுக்காக அதனால அடையாது அம்மா தான் லீடு பண்ணாங்க லீடு பண்ணிட்டு ரெண்டு பேர்ல ஆள்வமெண்ட் வாரு கேட்டு போயிருக்கோம் அண்டு வரையும் அந்த ஆவி எப்போ பீஸ் பண்றது தலைவர் கை ஜெயிக்க முடியாது அனுமதி அடிப்போம் சும்மா ரோட்டில் அதட்ட முடியாது எப்படி செய்யலாம் கேட்டோம் உங்களுக்கு தீர்த்த செஞ்சு விடுவா அந்த நேரத்துல அதுட்டு ஆவி பீஸ் ஆயிரும் அப்ப பாட்டெல்லாம் முடிஞ்சு ஜெவன் ஜோமனோட அந்த அம்மா ஜோ பண்ணிச்சு ஜோமன் கே எங்களுக்கு ஜிம் புக்கு அப்புறம் அதட்டும் சேர்ந்து ஒரே நேரத்துல டக்குட் அமைதியான செய்தி கொடுத்து வருடாவாடுவாரு அதே மாதிரி போட்டு ஆரம்பிச்சு ஒரு பரவாயில்வா ஒன்று உட்காந்து ரெண்டு பேருக்கு போயிட்டேன் அப்ப பொருள் அவளை சேர்ந்த பொம்பளை எல்லாம் போட்டேன் அந்த அக்கா எல்லாம் எழுப்புதல் கடைசியில ஒரு நாலஞ்சு வாரம் கொடுத்து பேருக்குறோம் ஞான சார்ந்த வீட்டு பேசி விட்டார்ட்டு ஞானசாமிக்கு ஏற்க தெரியாது அது ஞான சார்ந்த வீட்டு பேசியாச்சு அவருப்பாரு அக்களை பாப்பாரு அப்படி மற்றவங்களும் அமைதி ஆயிட்டாரு கர்த்தகு பிறகு ஐயா நீ ஒரு ஆள் தான் ஞான சாப்பிட்டி பேசிடுறீங்க வேற யார் பேசினாலும் நான் பேசணுடன்னு சொல்லிடுவேன் ஊறுப்பட்டுனால அவங்க அப்படி பேசல அன்றை சொன்னாருமே வீட்டுல சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்றேன் அப்ப நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் எங்க ஊழிய வந்து யாருடைய உதவி எதிர்பார்த்தோ காசு நடந்த நடந்துட்டுமலாம் சாப்பிட மாட்டோம் அவங்க உணர்ந்துருவாங்க அவர பர்றத்துக்கு அவருடைய என்ன காசை சம்பாதிச்சு காசு நிறைய வழி எல்லாம் விட்டு வந்துடுவான்னு சாப்பிட விட சொன்னாருன்னு எங்களுக்கு கேட்குது எங்களும் உபாசம் சொன்னாரு அப்பா சரி ரெண்டும் ரெண்டு கை கதை வச்சிருந்தாங்க ஒரு ரெண்டு மணிக்கு அஞ்சு மணிக்குள்ள ஓடிரும் கோயில் வந்தாருக்கு வந்தாரு வந்து அவங்க பிள்ளைக்கு தப்பி தெரிஞ்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்ப கூட்டு சொன்னாங்க அப்ப நான் கொடுக்காதேன் நான் தம்பிச்சுருக்கிறேன் அப்படி என்னுடைய வசனத்துக்கு நடுங்க அவ்வளவுதான் நான் ஓகே பார்ப்பேன் அப்ப போனோம் போனோம் அதோட புரியுது அழகான விளையாடும் நல்ல பிள்ளை மக்கள் எல்லாம் வந்து அழுதழு ஜப்ப கொஞ்ச நேயர் ஜெவன் விடுதலே ஆகும் ரெஸ்ட் பண்ணிட்டு இருப்போம் ஒரு பதினஞ்சு இரண்டு நிமிஷம் இடம் மறுபடியும் எடுத்து வந்துடும் மறுபடியும் போறோம் அடிச்சு நிற்கும் அப்படி அப்பா ரெண்டு மணி ஆச்சுது அப்ப அந்த அம்மாவை கடும் காப்பி போட்டு அப்படினு ஜெயிச்சிட்டீங்க தண்ணி பிடிச்சிட்டா ஜோனே அப்போ தண்ணியை கையில எடுத்து ஜெயிக்க போனேன் ரெண்டு மணிக்கு முன்னால காப்பி குடிக்காது வச்சு பிடிச்சவன அந்த பிள்ளை பிளைக்காது அடி வச்சுட்டோம் வச்சுட்டு அவர் அவரு கேட்டது தண்ணி ரெண்டு மணிக்கு மேல குடிக்கிறேன் கரெக்டா ரெண்டு மணி நான் கையை பிடிச்சது பிளைக்கு சப கட்டுப்பாட் பேருமையா அந்த மாதிரி இப்படி ஆய் போச்சு அப்புறம் அவர் எல்லாம் சொல்றாரு நீங்க காட்டுல பேசுவான் சுங்காரணம் வந்து அப்படிபடி ஜோ பண்ணியாச்சு அதை நாங்க அதை தாய் குழந்தைங்க பட்டு வந்துட்டோம் அங்க சுவாசிட்டேன் இரண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு ஜாப் பண்ணி அதுக்கப்புறம் அவையான நம்ம மறுபடியும் நான் புதிய பாதிரை நடத்துறேன் புதிய ஊதியத்தில் சேர்க்கிறேன் ஆசிர்வாத்த கொடுப்பேன் கரப்படக்கூடாது அப்படி தண்ணி அவங்க சம்பந்த பிறகு அவரு காசு வந்திருக்கும் அப்படி போட்டாட்டலாம் எடுத்து கொடுத்து பேரவை பதிவு பண்ணிட்டு போயிட்டார்களுக்கு காசுதான் ஆயிடுவாரு அப்ப இந்த மாதிரி கடை தான் அப்படி சரி ஜோமனும் அவங்களையும் விட்டாச்சு கலதம் என்ன பண்றதம் அண்ட் உணத்தப்பட்டாங்க இந்த வாரம் சாப்பிட்டுட்டு அதை சுத்திட்டு வாங்கி சுட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவோன்னா சரி போயிருந்தோம் சாட் சொல்லும் போது கருத்தோட பேசுனாரு காரணங்கள் எல்லாம் போட்டா காசு வந்திருக்கு ஏற்பாடு பண்ணிட்டா ரொம்ப துக்கமாயிட்டு துக்கமாயி கருத்தோம் பண்ணும் போது ஆவியர் பேசினாரு புதிய ஓடிய சேர்க்கறேன் புதிய பாதை நடத்தறேன் ஓடி கட்டும் அப்படையுள்ளாருக்கு போகணும் கவலைப்படலுக்கு ஒரு பத்து போய் சாத்துக்கு போயிட்டான் வந்துச்சுல்லாம் கொடுத்த ஒரு சின்ன போட்டு போட்டு காதலி சிஎஸ் அதுக்கப்புறம் கடத்தின நகை போட்டேன் அது கடக்கட்டும் அப்படி இல்ல எனக்கு சபைக்குள்ளேதான் ஏற்பாடு பண்றாங்கன்னு நான் பாத்திட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மா என்ன சொல்ல மாட்டாங்க பெண்களா அப்பாவத்துலேயா நான் சொன்னது உத்தரவு ஆரம்பத்தா இருக்குது மேலே போட்டு பிறகு உபதேசத்தை கட்டுவிட்டா வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம் எல்லா அவங்க அக்கா அந்த வட்டக்கோட்டையில ஆனந்தன்னுடைய அம்மாவே சரி அப்படி வந்து இருக்கு தோத்தரம் தோத்தன்ட்டு பேசாமல் யாருக்கும் அந்த அம்மா கேட்டு அந்த தெரியுமா உங்களுக்கு தங்கச்சி எந்த அருள் ஒரு போட்டும் போட்டு ஞாபகம் அதனால தான் வாழ்க்கை கொஞ்சம் சபையில் காத்து இருந்தது புதிய சொத்துக்கள் படிங்க சேர்த்து கடவுளுடைய கட்டளை தான் அறிந்தும் தவறு செய்யும் ஒருவருக்கு நாம அதை சரியா சொன்னா தான் மக்கள் தெரிய அப்புறம் கடைசியில் ஒரு மக்கள் நடந்தது வீடு கட்டும் அவங்க கேட்க மாட்டாங்க இல்லையா அதனால அப்படி யாரும் சமைக்கு விரதமா வேலை பூமி சமைக்குரியது பிரிச்சு போக இந்த பிரிச்சு என்ன விட போடுது அப்படி இருக்கும் போது ஐயா சொல்றாங்க சரி சார் வாங்க அக்கா அம்மா வாங்கிய அட்வான்ஸ் காலம் கிட்ட வீடுங்க ஏற்பாடு பண்ணி அனுப்பி அப்புறம் அவரை வாங்கிட்டு அவரை கட்ட மாட்டாங்க அது இப்படி ஊர்ல வாங்க கூடாது அட்வான்ஸ் கொடுத்து ரெண்டு வருஷம் ஆச்சு நீ சொல்ல முடியுமா அதனாலதான் காசு கொடுத்து வாங்கிட்டேன் கலந்து பேர் கூட இல்ல சேவினா வாங்குனதுனால வேற விளုံனதுனால வாங்குறேன் அப்டி மாப்பிடி ஆர்க்கெட்ல வந்து தாங்க அந்த அலங்கத்தை அலங்கத்தை இன்னும் வேற வாங்குறேன் நிச்சயமா அதோட பேர் இருக்குது ம் இருக்கு நல்ல பேர் சொல்லுங்க அப்பா அதுக்குப்புறம் தான் அந்த छुट्टी போய் கண கணவல்ல காரேசிய பேசுனார்ல மீ குடங்களை பத்தி பேசிட்டு இருந்தீங்க அந்த காரியங்களை இப்ப சொல்லுங்க ம் அழைக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு ஊழியர் ஒரு சின்ன மாதிரில கணகபடைய உழத்த பிடிச்சிட்டு இருக்கலாம் இல்லையில நான் இப்படியே இருக்கிறேன் கத்திரத்தம்பிட்டு முடித்து அவங்களை அழைக்கிறது சொல்ல சொன்னார்க்க வந்துட்டோம் அப்ப சுட்டு வந்த பிறகு பையனுக்கு ஒரு ஆள் பகல்ல ஜன்னிட்டு அப்புறம் எங்களுக்கு கண்ணகாரலாம் சுருக்கி எடுத்து உடம்பூர் ஜனங்களாக ஓடி வீட்டில் ஆளு சுத்தங்களாகி அவங்களோட போதகர்ல ஓடிட்டார் அது நாட்டு இறையெல்லாம் வந்துட்டார் வந்தது என்ன மிஸ்டர் என்ன எல்லாரும் ஜோமி இருக்கிறாங்க அப்போ இவரு புருஷன் ஜோமி அத போட்டுமதமான நாள் அப்படி ஆயிட்டு அப்படியே நல்ல பையனுக்கு கண்ணச்சு சுடி கடந்த அப்படி வண்ணச்சுனா மக்களே நாங்க கடவுடைய போடுறது போடுட்டா இஷ்டத்துக்கு போதுட்டப்பா மாட்டோம் பாக்கெல்லாம் சோத்துறோம் அதனால நம்ம சமையல குடிச்சு எல்லாமே நிறைய இருக்கு உங்க மாதிரி ஆட்கள் தேவை அப்படி நிறைய இல்லையா நாங்க ஒருத்தர கரைஞ்சிப்பட்டாங்க அப்புறம் போயிட்டு மனசு வந்தப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சரி அந்த வாரத்தை வந்துட்டோம் அப்புறம் இவரு கிடையாது கடகு பக்கம் எல்லாம் கொண்டு கொடுக்குறாங்க அந்த சொல்றாரு அவர் ராவரில் இருக்கிறார் வேண்டிய ஆளு அவர் சொன்ன உடனே இப்படி ஆகி ஆயி போச்சு அப்படியே மாம்பழை மாப்பிள்ளையா முறையான அப்படியே மாப்பிள்ளை எப்படி இருக்காரு அவா போற கடவுளுக்கு ஒப்பு போறதா ஊழிஞ்சு ஒப்பு போறதா அப்படிதான் கிடைச்சிருக்கேன் அதாவது நான் ஊழிச்சு போறேன் நீங்க நம்மளுடைய கவனிச்சுக்கணும் சரி உழைத்து போறோம் நல்லதுதான் உழித்து போனா இப்ப உங்களுக்கு என்ன வருமானம் ஒரு வருமானம் இல்ல இப்ப ரொம்ப கையில பார்த்துட்டு கூடாது இல்லையா இது ஒண்ணு செய்ய அஞ்சு நாளும் ஒளிஞ்சு அந்த ஆறாவது நாள் வந்து வேலை சில ஆளு சம்பளத்தை மாத்தம் கொடுத்துட்டு போயிருங்க இல்ல அந்த புக்கெல்லாம் கொடுத்துடையாரு கையில நான் வேலைக்கு போறேன் போறேன் வாங்க இல்லையா கைய வச்சுக்கிட்டு அப்படியே வச்சுக்கிட்டே பேசிட்டாரு அஞ்சு நாளும் வேலை செய்யும் குளித்துக்கு போங்க எங்க கடவுள் நம்ம குடும்பத்துல ஒரு ஆள் குடிஞ்சி போனா சத்த வேலை வேலை செய்ய வச்சு செய்யணும் அவரு பூர்ணமா போட்டு போடுறது தான் பிள்ளைகிட்டதான் கிடச்சு இப்போ அப்படி அதனால அஞ்சு நாள் செய்யுங்க ஆறாவது நாள் வந்து அந்த வேலை சம்பளம் கொடுத்துரு நோட்டு எழுதிட்டு காசு சம்பளத்தை எடுத்துடுங்க அதை வச்சுட்டு முடிஞ்சலாம் இல்லையா அது நன்மையா தெரிஞ்சு வாங்கி வச்சிட்டு தெரியும் சமர்த்தமாயிட்டு இவர் புறப்பட்டு வீட்டு நிற்கும் போது வீட்டுல இருந்து ஆளு விட்டு ஆளு பிடிக்கிறது கடகு பிளாசி விரதம் கேடு விடுது ஆனால் அப்படி அவர் கொடுத்துட்டு போயிட்டார் அவர் மைக்கிள் ஏற அவர் விட்டு போயிட்டார் இவரு படப்பட்டு சைக்கிள் யாரும் பையன் சொன்னேன் ஓடுறோம் வீட்டு வெளியே தின்ட்டு எரிஞ்சாரா அந்த புத்தகத்தை ஆண்டு வரையின் சாத்தானை நான் எடுத்துகிட்டு இருந்தேன் அதை எங்களுக்கு வந்துட்டு ஏன்னா தொடவே மாட்டேன் போ சாத்தானே எடுத்து தெரிஞ்சாரா வந்து வீட்ல அதுக்காக நிறைய ஆட்கள் கூட்டம் தெரியுதுனால தான் வந்து அப்படின்னு அப்படித்தான் ஒரு ஆட்களையும் நம்ம சொல்லியாலே திருத்தி கடவுள வேலைக்கு கஷ்டமா இருக்கு அவங்க விரும்பப்போ இதே செய்யலாம் சொல்ற பிடிச்சுதான் அது கடவுள் தலைட்டாதான் அப்புறம் வந்து மறுபடியும் கொடுத்து முதல் நாள் ஒரு புதுப்பா வாங்கிட்டு வந்து அது உள்ள முடிவு வாங்கிட்டு வந்து அதை காலையில் பத்து மணிக்கு ஏத்திய போட்டு போட்டு அங்கே வாதம் அடைக்கும் மணி சப்பாழ சாப்பிட்டு போயிருக்கோம் அப்படி ஒரு வரையும் நடந்து அப்படி இருந்துச்சு அடிச்சு போட்ட மாதிரி படுத்துவார் கடத்துல அப்படி அவர் நடத்தினார் அப்பதான் அறிக்கை செய்யாரு அப்புறம் அறிக்கை செய்து கடைசியில என்ன ஆச்சுன்னா அவர் பாவம் உணர்த்தப்பட்ட வாலி பிராயத்துல ஊர்ல ஜாலி சென்றார் அதுல இவர் குடுக்கறதுன்னு ஒரு ஆழத்தூர் சிலையில் அடிச்சுட்டாரு கைமுடிச்சாதி மன்னிப்பா போன அடிச்சுட்டு தெரிஞ்சிருக்காது அப்படி கூட ஜாலிச்சிட்டு ய்யா என்னாச்சு அரைக்க செய்தும் நம்ம இருக்கிறோம் அதெல்லாம் அடிச்சுடைய மன்னிவேண்டாமா அப்ப யாரும் கொலை செய்து இங்க மன்னிப்பா அப்படி இல்ல வேணா கடைசியில போனாரு போய் இந்த வீட்டு கிட்ட வரே போக முடியுது பயம் சரி சரி அப்படி ரெண்டு மூணு போயிட்டு அப்படியே மாதிரி உங்களுக்கு அடையாளம் தெரியாது சின்ன வயசு நடந்தது இல்லையா அப்படி கொண்டு டிராக்ஸ் கொடுத்துட்டு அப்படி பேசிட்டு அப்படி போனேன் அப்படி அவனும் போனாலும் திறந்து இருந்தது நம்ம ஊர்ல அழகூறு அந்த சண்டையில உங்கள ஒரு ஆள் கை போட்டு கழுத்தி போட்டா தெரிய விடுங்க தம்பி அதே ஐயா ஐயா ஐயா அது நான் அந்த ஆளு மன்னிச்சுவீங்களா ஐயா சொல்ல அவரு சொன்னாடா மனுஷ தம்பி திம்பிக்கும் சொன்னதா இருக்கு இது <tweak> தேவைசிப்ப <tweak> கேட்டுப்படிதான் இடத்துல நெட்டி விளப்பட்டார் அப்ப இருக்கட்டை காப்பி காட்டு குளித்து அனுப்பி வெளியில வேலைக்கெல்லாம் போய் கொண்டு நடத்திடுவான் அப்ப போயிட்டு அடைச்சிட்டுவாரு இதுக்குள்ள மண்டை காட்டுல கலவரம் வந்து இந்துக்களும் தின மரத்திருஷ்ணமரத்தை பெரிய கலவராகி பஸ்ல போனா அதாவது குறி போட்டவங்க எல்லாம் போனா வேலைக்காரம் சாப்பிட பிடிச்ச அடிப்பான் அவங்க குறி போடாதவங்க அவன் அடிப்பான் இப்படி ரெண்டு மரத்து மதக்காரன் அதனால மக்கள்லாம் பஸ்ல டிராவல் குறைஞ்சி அப்படி இருக்கும்போது அந்த வேலைக்கிழமை அந்த போனோம் கடவுளை யாரு உலத்தையாவது பாதுகாப்பு என்னைய போறீங்க உலத்தன சிப்பா போடுங்க அங்கே போறவரு திரும்பி திரும்பி போட மாட்டாங்க இல்லையா போங்க அது நீ கடத்தி வச்சுட்டு போறீங்க இல்லையா போடாத அழிஞ்சுட்டு போறீங்க அப்படி அதுக்கப்புறம் போட்டாரு போட்டாலும் அப்படி போய் பாத்துட்டு போட்டார் போறது அந்த மாதிரி பெரிய எதிர்பார்ப்பு இது வந்து 4 4000 4000 جنيه அந்த கார் அது பெரிய இருக்கு இந்த கார் பட்டடி சார் அதுவேகம் ஓடுது நல்ல ஜெர்மன் தர வந்துச்சு லேய் லேய் இந்த பெரியவர் மட்டும் போடா இப்ப உட்காருறதுடா அந்த சிசி சேகர் என்ன ஆச்சலமட போங்க இங்க வந்து நான் கால் பண்ணிடலாம் நான் பண்றேன் டேய் ஆமா ஏன்னா ஒரு பாமெட்ல செக் குட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுல இவ அந்த ஆளை தொடக்கல இருக்க அண்டில சப்புல அப்படிதான் கீழே பண்ற பெரியவர் இவரு பார்த்தா சிப்பா போடா அப்பந்தா சப்பே இருப்பாட் ஆச்சரிய இல்ல எனக்கு அப்படி இப்படி பலரும் எல்லாம் பாதுகாத்து விட்டுறோம் அந்த மாதிரி போயிட்டு போயிட்டு கூட்டம் எடுத்துட்டு ஆச்சு போட்டு நாங்கள் பாத்தியா இருந்தால் ஆளை இப்படி வராது போடுறேன் ஐயா ஆஜி பா போட்டு போனாலும் பாதுகாப்பு விட்டேன் அப்படி வந்துட்டு அப்புறம் அதுக்கப்புறம் மாதிரி ஊழித்து பேச்சு கொடுத்துட்டு மறக்க அனுப்பிட்டு ஊரில் போயிருந்து வீட்டில் வாங்க கூட்டம் எடுத்துட்டு இன்னும் அங்கே காலையும் கட்டி அங்கே ாங்க வீட்டுல கூட்டம் போட்டு ஆண்டவர் என்ன செய்ய என்ன எடுத்து படுத்துக்கிட்டு அப்ப போய் மணி ஆட்ரு கால பத்து மணி போகணும் மணி ஆடர் கொண்டு போய் கிடையாது ரொம்ப இருந்தோம் முன்னூறுவா காணிக்கு வந்துட்டு உதவி தோ கொஞ்ச நேரம் பொறுத்துக்க அப்படின்னு சொல்லி ஆண் கலங்கிட்டு போய் ஆரம்பிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆசிர்வதிப்பேன் ஆசிர்வமா இருக்கும் பயப்படக்கூடாதுன்னு சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு போறோம் நாங்கள் அன்றைக்கு போறீங்களே நடக்க காசு இல்லைதான் நடந்து போறோம் நடந்து இருந்து இருந்து இருந்து காத்து காத்து கடைசியில் போய் சேர்ந்தோம் சேர்ந்த ஊர் தெருவில் இறங்குற போனா அவர் அங்கே இருந்து வந்தார் அந்த ஐயா தோற்றுறக்கூடியதான் கையை போச்சுட்டார் நீ நடந்து தானே நான் தினம் என் முகத்துல படுத்தி எங்க முகத்துல தெரியுதா நடந்து வர மாதிரி நேற்று சுப்பனத்தில பாத்தீங்கன்னா நடந்தால வந்தீங்கன்னு அம்மா சொல்றீங்க அது நடக்க வச்சுட்டு போட்டுக்கோ ரெண்டு நாள் அப்படிதான் கேட்டு கிடைச்சிட்டேன் காணி வந்துச்சுயா தான் நான் இன்னும் கவலைப்படவே மாட்டேன் படிச்சுட்டு இப்ப ஏற்கனவே தர்சனம் கிடைச்சி ரெண்டு நாளுக்கும் தரிசனம் கிடைச்சிருக்கு தரிசனம் கிடைக்கல அவங்கள வாரிட்டு விசுவாசிட்டு சொல்லிருக்கிறாரு வெள்ளூர்ல ரொம்ப ஊழிய நெருக்கமா இருக்கும் போயிருக்கு அய்ய மாதிரி நடந்து ரெண்டு பொம்பாயில இருந்தாலும் சப்பம் வந்திருக்கு அது அனுப்பி கொடுப்பாரு பொம்பாய் அவங்களே வேலை செஞ்சுதான் சாப்பிடறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நடந்து வந்தாச்சு கோயிலுக்குள்ள அவரைதான் அங்க பக்கத்து இருக்காரு ரோடு இருந்தாரு அவரு பேசி இருந்துட்டு கடைசியில சரியா தான் போயிட்டு வரோம் சும்மா இவங்க வீட்டு காசு இவங்க வீட்டுக்கு ஓடுறாலும் அவரு நாங்க காசு கொடுக்குறேன் அவரு அஞ்சு ரூபா உடஞ்சி காசு வச்சுட்டு எடுத்து கொடுத்திருந்தா நாங்க போயிருவோம் இங்க வீட்டை விட்டுட்டு அங்க முந்தி பஸ் போடுறது போகும்போது அப்படி போயிடும் நடந்து ஹத்து லாரில இருக்கும் லாரிக்கார வழி மறிச்சு லாரிக்கார்த்துட்டு இருக்கான் அப்படி இல்லை என்ன காசு இருக்காது அவங்ககிட்ட கேட்க கூட அது அப்படின்னு ஒளியில பெறப்படலாம் அதுக்கப்புறம் தான் அந்த மக்களுக்கு கசம் கொடுக்கணும் நம்ம சம்பளம் வாங்கணும் அப்படின்ட்டு அந்த வாரத்துல ஒரு தங்கமணி பதில் அவர் கடையில ஒரு மாசத்துக்கு ஒரு போட்டு பில் வாங்கும் சாமான் போகிறான் ஜாமான் வாங்கிட்டு இருக்கும்போது அவர்கள் பேசுறாரு உனக்கு ஆன்மீக ஆகாரம் கொடுக்கற ஊழியக்காரன் வீட்டில் ஆகாரம் இருக்கான்னு கொஞ்சமாதிரி யோசிச்சியா அப்படின்ட்டு அதே மாதிரி புரிய போட்டு வாங்கிட்டு செல்வான் என்ன இருக்கு என்ன வேணும் அடிச்சு அப்படின்னு பேசிருக்காரு அங்க நாங்க எல்லா நேரத்துல பால் பாஸ்டர் கேட்டுக்க ஏதாவது அவசரமா தேவை அன்மையை தேவையா செரட்டலமா சரடிச்சிட்டு இருக்கோம் இப்படிதான் மக்களோட வாங்கிடுவோம் நெருக்கத்தில் இருந்தாதான் மக்கள் கொடுக்க போயிருப்பாங்க ஆலயமா கட்டி அந்த நடந்துட்டோம் ஆமா புற மொழியத்துடைய வரலாறு அந்த ராஜசுந்தர் என்று சொல்லப்படுகிற துரசாமிபுரத்தை சேர்ந்த ஒரு வாலிபர் சந்திக்கப்பட்டார் சந்திக்கப்பட்டு ஊருக்கு அனுப்பணும் டிபார்ட்மெண்ட்ல இருக்க வேலை பார்த்துட்டு இருந்தாரு சொந்த ஊருக்கு அனுப்பணும் ஊழியத்துக்கு அபிஷேக போறேன் அபிஷேகிறேன் ஊழியத்தை தெரிந்து விட மாட்டான் அவங்க சொந்த ஊர்ல சபை விளையாடு போனோம் அதனால அவன் ஊருக்கு சொல்லணும் சொன்னாரு அவன் சொன்னாரு அப்படியே அவரும் சம்மதிச்சு சொந்த ஊரை போனாங்க சேர போயிட்டு வர போயிட்டாங்க அங்க அவங்க அம்மா ஒரு டீச்சர் அவங்க ஒரு ஸ்கூல்ல மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ல பாக்குறாங்க அந்த மேனேஜர் வந்து ஒரு மாதிரி வாக்கு வங்களும்ப்ட அவரு அவ ஒண்ணுமே செய்யாது செய்ய முடியாது கல்யாணமோ அப்படி தயார் விடுறதோ எந்த காரியமா இருந்தாலும் சரி அவர் அனுமதி இல்லாமல் செய்ய முடியாது அப்படி மட்டும் ஒரு பெரிய ஆளு ஆகும் அவர் சூழ் சூழல் சொந்த ஸ்கூல் தான் வேலை பார்த்துட்டு இப்ப என்ன அந்த ராஜசுந்தர்ங்கிற அவருங்க வேலை பார்த்துட்டு அவங்க அப்பா வந்து அங்க வேலை வாங்கி கொடுத்துட்டு அவங்களுக்கு வயல்கள்லாம் உண்டு தோட்டங்கள்லாம் அதுல விளை இல்லாமையெல்லாம் அவரு எடுத்துக்கிடறாரு அந்த அம்மாவோட சம்பளத்தையும் அவர் அவரோட அங்கே தங்க வச்சுக்கிட்டாரு அங்கேயே தங்குறாங்க இவருடைய சொந்த ஊர் பக்கத்துல வயலுங்கிற ஒரு ஊரு அந்த ஊரு அப்ப இவரு போன உடனே அம்மா தன்னுடைய சொந்த ஊருக்கு கூப்பிட்டு கிட்ட வயலுக்கு வர வருமானங்கள் அம்மா சம்பளம்லாம் இவரே பண்ணிட்டாரு அதனால அவருக்குழு வழ வழியை கா காண்படி அவ அன் பண்ண அப்புறம் நாங்க அங்க போறோம் எங்க கட அன் பண்ணாரு போயிட்டு அது போயிட்டு அவ்வளவு காரியங்களும் பாத்துட்டு ஜவர்மெண்ட் வர அப்ப நாங்க இங்க சொல்றோம் போது அவர் ரொம்ப எங்களை அருமையா அவர் சாமி சாமி அப்படின்னு சொல்லி ரொம்ப பாத்து சாப்பாடு வாங்க சாப்பாடு பண்ண வேண்டிய அப்போ ஸ்கூலோட சேர்ந்து ஒரு ஆபிஸ் அப்ப இவரை வந்து சாமி நீங்க ஆபீஸ் ரூமில் தங்கிடுங்க வசதியா இருக்கும் மற்றபடியே எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு நைட்ல மிட் நைட்ல ஸ்கூலுக்குள்ள உட்கார்ந்து அட்டாக்றாங்க இவங்களாலதான் நம்ம வருமானம் குடிச்சது வேலையும் பிடிச்சி கொண்டு வந்துட்டாங்க மூலிப்பாங்க அப்படிங்கற இதுல மாதிரி வேலை நடக்குது நடக்குது அப்ப அது நமக்கு தெரிஞ்சது வெளியே போனா ஜாஸ்தி தூங்குறது இல்ல ஆமா அந்த மாதிரி அதிகமா பிரயரணம் பண்றது பண்ணும்போது ஆவியார்கள் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறான் சொல்லி சார் கால காலையில சொல்லிட்டோம் அவங்க அம்மாத்தையும் பையன்கிட்ட சொல்லிட்டோம் அவரு இப்படி பேசுறாரு வளர்கிறாரு ரொம்ப காட்டுறாரு அதனால உள்ள அந்த நிலையில ரொம்ப குரூபமா ரொம்ப குரூரமா இருக்கிறாரு நைட்டு போற ஒரு மாந்திரிதான் பாத்துட்டு அட்டாக் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம் போய்ட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து செய்து வந்து அவருக்கு கையால்லாம் நடக்கும் ஆட்டமும் அந்த மாதிரி இருக்குது பேச முடியல நடத்தமா இருக்காரு நாங்க சொன்னோம் அவர்கிட்ட நீங்க வந்து இப்படி செய்தெல்லாம் தப்பு அவங்க கடவுளை மனிதர்கள் நீங்க அந்த காரியங்கள் எல்லாம் அவங்ககிட்ட மன்னிப்பு இருக்கணும் சொல்லி சரின்னு சொல்லியிருக்காரு வந்தாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க அப்படியே அங்க போனோம் ஜ ஒரு கன்வென்ஸ் நடத்துங்க ஐயா கன்வென்ஸ் நடத்துங்க நாங்க நாங்க பாக்குறோம் அப்படின்ட்டு அவரு கிறிஸ்டின் அந்த அவர் வந்து சக்கர புலவர் அப்போ அப்படின்னு கேட்டுட்டாங்க அது பிரகாரம் அவருக்கு அவங்க இங்க அங்க ஒரு கனென்சன் ஏற்பாடு பண்ணி இருக்கும் எடுத்துடும் போன்ற கூப்பிட்டுருக்கோம் கூப்பிட்டு அந்த கனென்சன் கனோன்ஸ் நடக்கிற அந்த ராத்திரியில சகோதரனை நீ ஏன் சாக வேண்டும் என்று அந்த மெசேஜ்ல வந்துருபோது அங்க அந்த பக்கத்து ஊர் ஒரு மீனாஜிபுரம் ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல சொல்லுவன்ட்டு ஒரு வேற ஒரு வயலுல அவருக்கு வாழ்க்கையில் ஏதாவது கடன் பிரச்சனைகள் உணவு பிரச்சனைகள் அப்படி இருக்கும்போதுல அதே நிமித்தமாவே அவர் மருந்து பாடல வாங்கிட்டு தோடுறதுக்கு வயலுக்கு போயிட்டாரு காத்திரி அங்கே தற்கொலை பண்ணணும் குறிஞ்சிட்டு அங்கே படுத்தணும் மருந்து பாட்டுல திறந்திருக்காரு சத்தம் வகிக்கிறாங்க கேட்டிருக்கு கடவுளையாக மறைத்து உடனே அதாவது அவருக்கு கூப்பிட்ட மாதிரி இவருக்கு சொன்ன மாதிரி இருந்தாங்க அதனால பாட்டில் போட்டுட்டு அந்த கனவுட்டாரு அவரு தூப்பு கொடுத்தாரு கொடுத்து கனவுசெல்லாம் முடிஞ்சது முடிஞ்ச பிறகு நம்ம அந்த சவ ஸ்டார்ட் பண்ணுவோம் இடமில்ல என்ன செய்யலாம் அப்படிங்கும் போது அப்புறம் கடைசி நாள் சண்டே தான் முடியும் கன்வெர்சன் கடைசி நாள் அப்படி கேட்கும்போது சரி அந்த ஸ்கூல்ல ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஸ்கூல்ல முதல் தர ஆரம்பித்த மாதிரி தான் ஆரம்பிக்கப்பட்டது அப்படி இருக்கும்போது இந்த செல்வந்தர் ஒரு இதை மருந்து குடிக்க போனாரு அவருக்கு எத்தனை சந்திக்கப்பட்டவர் அவர் வந்து அந்த இதுல சாட்சி சாட்சி சாட்சி கொடுத்தாரு எப்படி மருந்து குடிக்க இருக்கிற டைம்ல இந்த வார்த்தை வந்து எல்லாம் தொட்டுது அது மூலமாக நான் பிடிச்சேன் மருந்து போயிருப்பேன் அப்படின்னு சொன்னதா அவர் அவருக்கு தெரியாது இவர் ஒரு ஸ்டேஜ்ல மாறி விடுறாரு அப்படிங்கிற மருந்து விட போனாரோ தெரியாது மனைவியாக இருந்தாங்க அப்ப அவங்க கேட்டு ஐயோ என் கடவுள் காப்பாதுன்னு இருந்து அதுவும் ஒப்புறது அப்போ அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் ஞாசனம் எல்லாம் கொடுக்கப்பட்டது கொடுக்க போட்டு அங்கே ஆறாயிரம் வச்சு அப்படி நடந்தது நடந்தது அப்புறம் நான் அடிக்கடி போக்குவரத்துகள் எப்படி மந்தலி ஒரு ட்ரிப்பா தான் அங்கே போவோம் போய் அந்த சில தினங்கள் இருந்து பக்கத்துல பக்கத்து கிராமங்கள் வர மாதிரி இப்படி பல கிராமங்கள்ல இதுல கூட்டிடுவாங்க கூட்டிட்டு போய் அங்கே பல கத்துடைய வார்த்தையை சொல்றது அங்கேயும் பலர் சந்திக்கப்பட்டாங்க இப்படி மக்கள் வந்துகிட்டு இப்படி இருக்கிற காலத்துல இவர் இங்க ஒரு என்னன்னா ஒரு எங்களுக்கு அப்படிங்கற பிளான் பண்ணிட்டாரு அப்படின்னு பண்ணி நாங்க வர்ற போற இடங்கள்லாம் ஆவிகளை வச்சு பண்ணாரு அது ஏற்கனவே நாம விட்டு போற போது சொல்லிட்டு போறோம் இப்படி இருந்தா அவருக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டுறோம் சொல்லுவீங்க அப்போ அப்படி இருந்து அவருக்கு அதுக்கப்புறம் பெரிய அட்டாக் ஆச்சு அது மொதல் படைப்படி அவங்களை கூப்பிட்டாங்க கூப்பிட்ட போது அங்க வந்து தேவமான ஒரு ஒப்பு கொடுத்தாரு தேவ சுவாமி நான் ஏற்றுக்கா அவருக்கு எல்லாம் செய்வது அவர்கிட்ட இருக்கிற மாந்திரிக புத்தகங்கள் ஏடுகள் சுரபகங்கள் மாலைகள் இதெல்லாம் அதெல்லாம் அதெல்லாம் கொடுத்தாரு அப்ப இதெல்லாம் சுட்டணிக்கணும் எரிச்சிடணும் அப்பதான் இந்த இதெல்லாம் உங்கள்ட்ட மாறும் அப்படின்னு சொல்லும் போது உள்ள ஆசை வந்து சரி அப்படியே ஒரு இது ஆனாலும் பயன்படுத்தலாம்னு சொல்லி அது நான் எரிக்க விரும்பாம கிணத்துல போட்டுறேன் அப்படின்னு கேட்டார் கிணத்துல போடக்கூடாது பைபிள் முறைப்படி அதாவது அந்த காலத்தில் இப்பதெல்லாம் அவங்களுக்கு ஒரு சொற்ப வர உள்ளது அந்த காலத்துல பெரிய பெரிய மந்திரப்பட்ட விலைக்கு உள்ளது அதனால சுட்டரிக்க தான் செய்யணும் பைபிள்ல அப்ப சில பத்தொன்பது பத்தொன்பது எழுதியிருக்குது அப்படின்னு சொல்லி அவருக்கு அதெல்லாம் சொல்லப்பட்டது அப்ப அவர் சாரின்னு சொல்லி ஒப்புக்கொண்டாரு ஒப்புக்கொண்டாரு அவருக்க ஜோ பண்ணணும் ஜோ பண்ணும்போது ஆதி பயங்கர ஒரு மூணு பேர் சுமந்து கொண்டு போகும் காலையிலேயே காலையில காலையில பசல்ல சுத்தாயம் பண்ணிக்கிட்டாரு அவங்க இப்போ கொண்டு போய் அங்க எரிச்சோம் எரிச்சு ஒரு அஹ் பத்து மணில இருந்து மாலை ஒரு ஐந்து மணி வரைக்கும் அவ்வளவு எரிச்சோம் எரிச்சுட்டு வந்தோம் திருப்பி அவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டது ஞானசானம் கொடுத்து ஒரு சபையில ஒரு ஆள் மாதிரி ஆனாலும் அவர் இன்னும் எடை மறைச்சி வச்சிருக்க ஒரு சின்ன இடம் வச்சிருக்க கைவசம் அப்ப அது இன்னொரு இடத்துல மீட்டிங் நடக்கும்போது அங்கு ஒரு வழிப்படுத்தல ஒரு சர்க்கரை பலவரை வந்து எல்லாருமே கொடுத்தாரு சின்ன இதை மறைச்சி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னபோது அவரு அந்த மீட்டிங்ல கூட்டத்தில் சொன்னது அவருக்கு ஒத்து உ வீட்டு செரு சொன்னாங்க என்ன நினச்சு வைக்கிறோம் நடந்துடும் அவ்வளவு அழிஞ்சு போறது அல்லது கணவன் மரம் பிரிஞ்சு போறது என்ன அங்க நடக்கும் அந்த நாளாக வச்சுருந்தேன் அப்படின்னு அதை ஒரு நேரம் கலர் சுடுகாட்டில் பார்த்து அவரு இடத்த காட்டி அதை தோண்டி எடுத்து விட்டுருது ஊழியக்காரங்களாக ஊழியத்தை தேடலாம் எண்ணி இருக்கிறாரு அது அப்புறம் பையனை பாச வாங்கி அங்க இந்த ஊழியத்தை அவர் கையில ஒப்படைச்சத கண்ட பிறகு அவர் பழைய புரிய கையில ஒண்ணு இல்லாவிட்டாலும் மனதில் இருக்குல்ல அதை வந்து கொஞ்சம் கூட மாட்டா தன்மா நாங்க no, வந்து பெரும்பாலும் ராத்திரி பதினோரு மணிக்கு தான் அந்த கரிவரம் வந்து ஒரு இறங்குறது வர்றதுக்கு மட்டும்தான் பஸ் ஜாஸ்தி இருக்கும் அதுக்கப்புறம் ஜாஸ்தி இருக்காது அப்ப பதினோரு மணிக்கு மேலதான் ஒரு டீ கடை ராத்திரி திறந்து பஸ் வரது அது டீ குடிச்சிட்டு அங்கிருந்து ஒன்பது கிலோமீட்டர் அந்த வயலுக்கு ஒரு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் கால் அடிக்கணும்னு போயிட்டு நடப்போம் அப்ப அந்த டீ சொன்னாரு சார் நீங்க போல விவரம் தெரிஞ்சவங்களா இருந்தோம் இப்படி நைட்ல மோசமான கடவுள் கால்நடையா இருந்தது அந்த வயிறு போறது அவன் மாற்றி வயலில பாஸ் பண்ணி வீட்டுல அங்க நடந்துட்டு அங்க போறதுக்கு லேட் ஆகும் அங்க போய் ராயில இறக்கணும் மிட் நைட் நைட்ல பன்னெண்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு குத்து அமாவாசை இருட்டு அந்த இருட்டுக்குள்ள வரும்போது நடந்து வரும்போது மண்புல வர்ற ஆட்கள் யாரும் தெரியாது அதுபோது ஒரு மறியடி வாரத்துல ஒரு இதுவரை ஆசூதரக தீர்மானிக்கிறது குதிரைகள் அலர்ல சத்தம் கேட்டு அப்ப அவரு சக்கரபுலர் சத்தம் கேட்ட உடனே அங்க போய் அட்டாக் பண்ண இருந்து அட்டாக் பண்ணி அலர்னாரு சாரின்னு சொல்லிட்டு நாங்க அப்புறம் போயிட்டு வயதுக்கு போய்டு நைட்டு போயிட்டு மறுநாள் சண்டே ஆறாறு முடிச்சுட்டு இப்படி ஒரு சொன்னோம் அப்படியாருன்னு கேட்டுட்டாங்க தெரிய கேட்டுட்டாங்க சரி சொல்லி ஒழித்த முடிச்சிட்டு அங்க இருந்து இங்க போயிட்டோம் ஊருக்கு போயிட்டோம் ஊருக்கு போன செய்து வந்து அந்த டைம்ல இந்த அம்மா போய் அவர்கிட்ட இவரு வந்து இந்த அம்மாவோட பணத்தை வச்சு சொத்து வாங்குறதெல்லாம் ரெண்டு பேரும் ஜாயிண்ட் சொத்தாவே வாங்கிட்டு அந்த மாதிரி பழக்கம் அப்ப அங்க அந்த ஊர்ல ஒரு வீட்டு மன மாதிரி அது ஜாண்ட பங்கு அப்ப இந்த அம்மா இருக்கு ஒரு கோயில் கட்டணும் சம்மதிக்கல கடைசி நேரத்துல போய் இதுவரைக்கும் போட்டோம் அப்படின்னு கேட்டது சரி பத்திரத்தை கொண்டாடுற அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுக்க அந்த இடத்துல இப்ப தேவாலயம் கட்டி அங்க சுவாமிக்கு ஆறாவது நடக்கணும் இப்படி இருக்கும்போது தான் இப்படி நாங்கள் இப்படி அந்த கருவத்தில் நடக்குது இப்படி நடந்தது அந்த ஓடி எங்களுக்கு செய்தோம் ஆமா அப்போ அது ஒளி தேவை அது மக்கள் பல பிரஜாதி அப்புறம் எடுத்துக்கொண்டு அங்கே வந்து ரட்சிக்கப்பட்டு அங்கே கற்றுக்கணும் ஆமாம் எார் தேவாலரு சந்திர செயல்பட்டாங்க சொல்லுங்க கொஞ்ச நேரம்